ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒவ்வொரு முன் இரவிலும் என்று மூன்று தடவை கூறும் எந்த அடியாருக்கும் எந்த பொருளும் தீமையும் செய்து விடுவதில்லை என்று நபி அவர்கள் கூறினார்கள் அபுதாவோந்து இது ஹசன் சஹி என திருமதி இமாம் கூறுகிறார்கள் துவாவின் பொருள் பூமியிலும் வானத்திலும் உள்ள எந்த பொருளும் எவன் பெயருடன் தீங்க செய்யாதோ அந்த அல்லாஹியின் பெயரால் அவன் மிக கேட்பவன் மிக அறிந்தவன் ஆவான்